ஆகவே இங்கே ஈதலில் நல்லா அரியவர்களுக்கு ஈதலில் மிகச் சிறந்த பயன் எனவே நல்ல உழவு தொழில் அதனால் வருகின்ற வளத்தை எல்லாம் அறிவர்களுக்கு கொடுத்து உண்பார் ஆரம் என்று அன்பர் என்பதோ தன்முகையால் நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாக கொண்டு கைகள் கூவித்து நிந்து செவித்து ஈரம் என்பது உரப்பதம் பறிவைத முன்னுரை எப்படி அடியவருடைய அவர் அப்படி ஒரு பார்த்தோம் ஆரம் என்பு பூனை அன்பால் ஆனா அவர்களுக்கு என்ன தகுதி என்ன அடியவிரல் என்பதற்கு என்ன தகுதி என் நல்ல பெருமான்மையர் திருவருடைய எப்பொழுதும் சொல்லி கொண்டிருப்பது நல்ல திருநீரும் உருதாக அணிஞ்சிருந்தா அவர்கள் அடியவரன் வச்சு அந்த மூன்று தகுதி அப்படிப்பட்ட அடியவரா இருந்துவிட்டால் என்ன செய்வார் அப்படியே அழைச்சிட்டு வருவாராம் அழைச்சிட்டு வந்து நேர வந்தவர் யாவர் ஆயினும் நித்தமாக பக்தி செய்வாராம் ரொம்ப பேரன்பு செலுத்துவாராம் தொலைவரையே பார்த்தா கூட இங்கிருந்து போய் அழைச்சிட்டு வருவாராம் வாங்க வாங்க கைகள் குவித்து நின்று சேவி புலத்து ஈரம் என்பது முன்னூரை செய்த பின் இவர் அந்த கை கூப்புவதும் அவருடைய வரவேற்பு அடைப்பதும் இருக்குது அந்த அழைக்கின்ற சொல் எப்படி இருக்கும் தமிழ் அது ஈரமா இருக்குமா மதுரம் இனிமையா இருக்குமா இந்த ஈரம் என்பதற்கு என்ன திருக்குறள் சொல்லால் ஈரம் அலை படிரளவாம் செம்பொருள் கண்டார் வாய்சொல் இன்சொல் இன்சொல்னா என்ன தெரியுமாப்பா அதுக்கு மூணு இலக்கணம் சொன்னார் இனிய சொல்லாம் இனிமையா பேசறான்னு ஏமாந்து ஈரம் அலை கலக்கிறார் மனுஷன் இந்த அன்புங்கிற ஒண்ண அப்படியே அந்த எழுத்து கெளுத்து சொல்லுக்கு சொல்லி ஒலிக்கு ஒலி கலந்து அதுதான் இனிய சொல் எது கலக்கணும் அன்பு ஈரம் அலை சரி அன்பு கலந்திருக்கு உள்ளத்துல படிரா கொஞ்சம் கூட உள்ளொன்று வைத்து புறமோன்று பேசுகின்ற கண்டார் வாய்சொல் அறங்கள் பலவற்றையும் நன்கு உணர்ந்தவர்கள் அதன்படி நடக்கின்றே அவங்க வாயிலிருந்து வரும் அதுதான் இனிய சொல் என்று சொல்ல இதனால் இலக்கணம் கூறப்பட்டது அதை வைத்து அதே ஈரம் ஈரம் அலை என்று சொன்னாரே திருவள்ளுவர் ஈரமென் மதுரம் மதுரம் இனிமையா இருக்க அப்ப அன்பா இருக்கும் இனிமையா இருக்கும் அது என் சொல் அந்த இனிய சொல்லை கொண்டு வரவேற்பா அவர் ஏங்க விருந்தினரையோ மற்றவர்கள் வீட்டுக்கு அடைக்கணும்னா முதல்ல இருக்கிற தகுதியே எதுன்னு கேட்டா வீட்டில் வந்து வெறும் ரசம் வச்சு போடலாம் அதை பத்தி பேச்சு அல்லது கொடுத்துட்டு கூட இருக்கலாம் ஆனால் அந்த இனிமையான அந்த வரவேற்பு இருக்கிற சொல் அதுதான் மிக முக்கியமானது திருவள்ளுவர் அதனாலதான் என்ன பண்ண வந்த அப்படியே சுருண்டு போடும் சுருண்டு போடும் அப்ப அவ்வளவு மென்மைங்களா ஆமா அதுனும் மென்மை உண்டையது ஒன்று உண்டு அது என்ன இதுவே அணிச்ச போவே தெரியல இதுக்கு மேல எதனும் என்ன தெரிஞ்சிருக்கோ அப்ப ஏதாவது தெரிஞ்சேங்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிறதா முடிஞ்ச முடியும் ஒரு மென்மையானவர் விருந்தினர் அது எப்படி சாமி அவங்க எப்படி பறிக்க முந்தவனே அப்படியே அது பாடிடுங்கிறீங்க இவங்க என்னன்னு இது நீ பறிக்கணும் முகத்து கிட்ட கொண்டு போகணும் அது ஒரு வர்லாங்கல நீங்க பார்த்தவொன்னே அவரே நவருவாரு மூக்கு கட்ட கொண்டு வரணும் அது தொலைவில் ஒரு வரலாங்க முன்னே முகம் எப்படி இருக்குது பேச்சு எப்படி இருக்கு தெரிஞ்சுட்டு அங்கிருந்தே போயிடுவான் அணிச்சப்பூவினும் மெல்லியது முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து சிங்க மாதிரி இதை விட வேற பொறுத்து என்னன்னு சொல்லி என்ன நீங்க புதுசா கவிதை பாடி பண்ணுவீங்க என்னதான் புதுசா நீங்க சொல்லுறப்ப நாட்டுக்கு தந்துட போறீங்க எனக்கு ஒண்ணும் பண்றதுதான் எனக்கு ஒண்ணும் படுவேன் திருவள்ளுவருக்கு மேல் ஒரு அறமும் திருவள்ளுவர் அணுகிய மேல் ஒரு அணுகுமுறையும் சிவ சிவன் ஈரம் என்பது அப்பாதி வைத இப்படி அந்த விருந்தனை அரைச்சிட்டு கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் பிளக்கியே மகேஸ்வர பூஜை செய்யற மாதிரி அந்த பாட்டு வரும் மகேஸ்வர பூஜைன்னா அருமையாப்பாங்க எங்க தெரியாதுன்னு நிறுத்தம் இல்ல எல்லாரும் உட்கார்ந்தவர்கள் அந்த உணவு அந்த பருமாறுவது கூட ரொம்ப முக்கியம் உணவு வந்து சாதம் பிறகுதான் பருமாறணும் இந்த சாதத்தை வந்து முன்னால கொண்டால போட்டாங்கன்னு வச்சுங்க சீக்கல் அவங்க மகேஸ்வர பூஜை செய்யாதவர்கள் முடிவு பண்ணிக்கலாம் இலையிட்டு தெரிஞ்சு எங்க அதை வைக்கணும் இருக்குது முதல்ல என்ன வைக்கணும் அப்படி எல்லாம் இருக்குது முதல்ல என்ன வைக்கணும் அப்பள இருக்கா காற்றுல பறந்து போனோம் அதனால முதல்ல அப்பள வச்சா பண்றது காத்துல பறந்துட்டு போன வைக்கலாமா ஒரு இடம் ஒரு சில இடங்களில் இப்போ இந்த காஞ்சி மாநர்லாம் கொஞ்சம் இனிப்பு வைப்பாங்க இல்லை அங்கே சோழ மாணர்லாம் உப்பு வைப்பாங்க முதல்ல உப்பு தான் வைக்கணும் உப்புங்கிற சொல்லுக்கு இனிமேனே போடும் ரெண்டாவது உணவில் மற்ற எது இல்லைன்னாலும் கூட கொஞ்சம் அனுசரிச்சுடலாம் உப்பில் தான் பட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் உப்புமைந்த ஆள் புலவி திருவள்ளுவர் திருவள்ளுவர் உப்பமைந்தால் ஆள் அது சிறிது நிக்கற்றா நிறவன் ஆடான் ஆடான் காமத்து பாலில் குண்டி இருக்கலாம் அது போல உப்பு மாதிரி உப்பு ரொம்ப போட்டாலும் பாயில் வைக்க முடியாது வாய்ச்சுவையினுடைய ஓமையை கொண்டு போய் உணர்வு சுவையில கொண்டு வைச்ச என்னமோ பான நம்பினார் தமிழ்நாட்டுக்கு பாடினமுன்னா திருக்குறள் படிப்பான் திருக்குறள் படி நடப்பான் என்று நம்பினார் நம்பினார் எனவே அது மாதிரி இருக்கிற ஒரு அப்படியெல்லாம் வைத்திருக்கணும் வைத்து எல்லாம் உணவு உணவு பெருமாறுவது மட்டும் ஏறத்தால் அவங்க வந்து உட்கார்ந்த பிறகு பெருமாறு அந்த உட்கார்ந்த பிறகு பெருமாறு கூட வெட்டி உள்ள வச்சிடக்கூடாது அவ்வளவுதான் எனவே அவங்க வந்து இன்னும் ஒரு மூணு நாலு நாள் விலைக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சிருக்காது மிகச்சிறி இது இருக்கு பஞ்சபுராணம் சொல்லி பஞ்சபுராணத்துல இந்த பாட்டுலாம் சொல்லி அப்படி சொல்லுகின்ற பொழுது ஒருவர் வந்து அவருக்கு ஒவ்வொரு இதுக்கு தலையில பூ வைத்து இன்னொரு வந்து அப்படியே தூபம் காட்டி இன்னொருத்தர் தீபம் ஏன்னா அவங்க வந்திருக்கிறோம் மாகேஸ்வரர் இறைவனே அடியவராக வந்திருக்கிறார் என்பது அர்த்தம் அல்லவா அவட பெற்று பிறகு எல்லாருமா சேர்ந்து இல்லைங்களா சில சொல்வார்கள் நாட்டிலே நல்ல அறங்களும் மற்றவையெல்லாம் தடைக்கதாக திருவிழா என்று சொல்ல எல்லா அரகர சொல்லி இது மாதிரி திருமணங்கள் தேவாலயங்கள் இவையெல்லாம் நீடூடி எல்லா நலங்களும் பெற்று வாழ்க என்று அரகராரர்கள் குருமூர்த்திகள் அவர்கள் எல்லோரும் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா ஆசைகளும் கிடைப்பதாக அலுவலக அரகரகரன் நாட்டில் மழை பெய்து நாட்டு வளங்கள் எல்லாம் சிறந்து இருப்பதாக திருவிழா கரைக்கு இங்க இருக்கிற அடியாரர்களுக்கு தீர்க்காயுசும் நீடூடி வர அருள் செய்வதாக ரெண்டு என்னது ஞானமும் நீடு ஆயுத அந்த யார் அண்ணம் அளிக்கிறாங்களோ அவங்க நானு வணிங்குவாங்க இந்த அடிய வணங்கி எல்லாரும் திருநீர் கொடுக்கிறது தான் சம்பிரதாயம் ஆனா நேரம் யாராவது நல்ல சிவபூஜை அவங்கள வைத்து திருநீர் கொடுத்து அவங்க எல்லாரும் கொடுத்த மாதிரி ஆகிட்ட பிறகு அவங்க என்ன சொல்வாங்க மீண்டும் வந்து அப்படி யாரெல்லாம் திருமதி செய்த திருவருள் பாலிக்கணும் என்று கேட்டுவாங்க திருவமது செய்த திருவருள் பாலிக்கணும்பாங்க அப்புறம் தான் தொடரும் கொண்டு வந்து மனை பூ விந்து கூழாவு பாதம் விளக்கியே அந்த அறிவரை என்ன செய்யணுமா இப்ப நம்ம நூறடியார் வந்தா அவங்களும் செய்ய முடியாது இது மாதிரி சிறப்பா ஒரு அடியார் வந்து என்ன பண்ணு கேட்டா வந்து அழைத்து கொண்டு வந்து மானை பூ உந்து அது ஆசனத்துல உட்கார வச்சு கூழாவு பாதம் விளக்கியே அவங்க திருவடிக்கி அருமையா தண்ணீர் விட்டு முதல் பண்ணிட்டு பால் விட்டு சந்தனம் விட்டு எல்லாமே இறைவனுக்கு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படி சொல்லுவாங்க அவையெல்லாம் சேர்த்து மலரிட்டு சந்தனம் பொட்டு விட்டு அப்புறம் வழிபாடு செய்தாவு பாதம் வேலை தீயை மண்டு காதனில் ஆத நத்தீரை வைத்து ஒரு ஆசனத்துல உட்கார வைக்கணும் தரையில உட்கார வைக்கக்கூடாது ஒரு பலகைட்டு தான் ஒரு ஞானியர்களை கீழே உட்கார கூடாது ஏன்னா தவ வலிமை குண்டிடும் ஏன் உங்க அறிவியல் கலை என்ன அறிவியல் பூமிக்கு என்ன ஒன்று சக்தி உண்டு ஆகர்ஷண சக்தி அந்த ஈர்ப்பு சக்தி இழுத்தாலும் அவ்வளவு விருப்பம் அவ்வளவு விருப்பம் இருக்கணும் பண்டு காதலி நத்தீடை வைத்தனை செய்த இதெல்லாம் செய்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பாடு எப்படி இருக்க உண்டினாலு மீதத்தில் நாலு விதமான உணவு அது என்ன நாலு விதமான உணவு இலக்கணம் பெரும்பாலும் உணவு தான் காய்கறிகள் என்பது கொஞ்சம் அதிகமா இருக்குது என்பது அதுக்கு தொடுகிறியா இருக்கணும் அதே உள்ளதல் சத்துணவு காலத்தில் ஏன் சொல்லலை வந்து உணவா இருந்தது இப்ப எல்லாம் மருந்துகள் வந்து குடிச்சு வரா போய் எல்லாம் ஒண்ணும் உருப்பிடாம போச்சா சத்தே இல்லை ரெண்டாவது நம்ம என்ன பண்ணிவிடுறோம் அதிக முதல்ல வந்து இது புழுங்கு வச்சு அப்புறம் அது காய வச்சு அதை அரைச்சு அதுக்குற தவிட உண்மையெல்லாம் எடுத்துட்டு இல்லைங்களா திருவு போட்டுதுனும்ன அதுல ஒன்றும் இல்லை அதனால நீங்க வந்து காய்கறி உணவு பச்சை காய்கறிங்கிறாங்க அது மட்டும் என்ன மனக்குது அது அந்த மருந்து தான் பொங்கலுக்கு வாங்கின கரும்பு பிள்ளைகள் தொடவே மாட்டேங்குது தொடவே மாட்டேங்குது வேணான்து ஏன் அது கரும்பு கரும்பா இருந்தா தானே இனிமேலாம் கரும்பினும் இனிய சொல் என்று சொல்லி பிரயோஜனம் அப்ப ரொம்ப கசக்குதுன்னு அர்த்தம் அப்படி ஆகிவிட்டது அதனால இப்ப காய்கறி பச்சை காய்கறி போகணும்னு சொல்றது அந்த காலத்தில் அப்படின்னா உணவு உணவா இருந்தது மருந்துடாமல் ஆட்டினுடைய மலம் மற்ற மலம் அதைத்தான் போட்டு அப்படி செய்தார் இயற்கை உரம் அதனால உணவு மிகுதியாய் அந்த காய்கறி குறைவாய் அப்படி சாப்பிட்ட அது உண்பனை தின்பனை அப்புறம் பருகுவன பருகுவன தண்ணீர் அப்புறம் ரொம்ப நக்குவன சொல்றதுன்னு கொஞ்சம் கடினமா இருக்குது சொல்லு ரொம்ப கொஞ்சம் கடினமா இருக்குது பாயசம் மற்ற இதெல்லாம் ஊருகா இதெல்லாம் சொல்றோம் அது வந்து இலக்கண உடனும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு ஆமா நாலு பேத்துல சாப்பிடணும் அது சரி உண்பன தின்பன பருகன உண்டி நாலு வீதத்தில் நாலு விதமான அமைப்பிலும் சாப்பிடும்படியா இருக்கணுமா அந்த உணவு அதுல என்ன கலந்திருக்க ஆறு சுவை திரத்தினார் உடம்பே கசப்பு எங்கேயாவது சேர்த்துக்கணுமா பாவக்காய் அதிகமா சேர்க்கறது இல்லை துவர்ப்பும் சேர்த்துக்கிறது இல்லை ஒவ்வொரு நாளிலையும் உணவுலையும் இந்த ஆறு இருக்கணும் பெரும் திதிப்பே வச்சா அல்லது உறப்பே வச்சா ஒழுங்கே போடுவோம் அதனாலதான் போயிடுறது உரப்பும் திதிப்பந்தான் அதிகம் உப்புப்பள்ளி மலா இருக்குது அவ்வளவுதான் கசப்பும் துவர்ப்பும் தவிர்க்கப்படுகிறது இந்த ஆறு சுவையும் இருந்து அளவுமாக நம்ம சாப்பிட்டோம் நிச்சயமா மருத்துவர்கிட்ட போக வேண்டியது போக வேண்டியது திருவள்ளுவர் மருத்துவமும் பேசினார் அற்றால் அளவறிந்து உங்க காலையில சாப்பிட்ட இட்லி மத்தியானம் சரியா வந்துட்டு தான் பாது கொஞ்சம் விட்டுடுப்பா வேணாங்க காலையில இட்லி இருக்குது அதனால என்ன பயன்சாமியினார் அது உடம்பு பெற்றான் நெடுது உயிக்குமாறு நூறு நூத்தி ஐம்பது வயசு வாழலாம் போனாங்க திருவள்ளுவர்ந்து எழுத்துக்கெடுத்த தோன்றுமேடா என்று பண்ணாரே இருக்குள்ள எடுத்துக்கெடுத்த தோன்று மருந்தன வேண்டாம் எப்படிந்தது காலையில சாய்ந்திரம் சாப்பிட்டு அற்றது முழுதும் நீங்கிட்டுதான் நல்ல பசி இருக்கிறேன் வெளியில போனா அது போற்றி அது எந்தடி விருந்துக்கு போனாலும் அதை தவிர்த்து கீயா பேச போற்றி என்பதில் சரியானவர் நீங்க வைக்கும் போதே என்ன பண்ணுவார் அருந்தியது அற்றது போட்டி அது போட்டினா எங்க அதே பழக்கம் விடப்படாது கிடைச்சது நாள் மட்டும் இல்ல மன்னிக்கணும் நீங்க சொல்லிடு உனின் மருந்தன ஒன்று வேண்டாவா நோய்க்கு நோய் மருந்து வருது நோய் வர்றதே எதுனால கேட்டால் முதல் நிலை உணவு அடுத்தது செயல் நம்ம நடைமுறைகள் மூன்றாவது ஒண்ணு இருக்குது அது யாரும் சொல்ல மாட்டான் இப்ப இருக்க டாக்டர் ரெண்டையும் சொல்லுவாங்க அல்லவா ஐயா நம்மளுடைய உணவும் செயலும் சரியா இருந்தா சரியா இருந்தா அது ரெண்டும் தயாரா இருந்தா தயாரா இருந்த சரி அறையில் இருக்கிற குழந்தைக்கு நோய் வருது என்ன பண்றது அதுக்கு உணவினாலும் குறை இல்லை ஏன் தாய்ப்பால் தான் சாப்பிடுது அந்த காலத்துக்குள்ளது அந்த அறையில் இருக்கிற குழந்தைக்கு உணவும் உணவுலையும் ஒன்னும் செயல் அது என்ன பண்ணுது பாவம் வீட்டில போட்ட தூங்குது கீழே உட்காந்து உட்காந்து இருக்குது என்ன பண்ணுது அந்த குழந்தைக்கு நோய் வருது அதுதான் நமக்கும் பேரவையின் இருக்கிற வேற்றுமை உணவு செயல் சரியா இருந்த உணவு செயலோடு கூட வினையும் சரியா இருக்க செய்த வினை ஒழிஞ்சு அதான் பரிமையில அதுதான் அப்ப நோய்க்கு காரணம் என்ன உணவு செயல் வினை இப்படி எல்லாம் எனவே கொண்டு வந்து மனை புகுந்து கூலாவு பாதம் விளக்கியே மண்டு காதலின் ஆதனத்தை வைத்தரிச்சனை செய்த பின் உண்டி நாலு விதத்தில் ஆறுசு வைத்தீரத்தினில் ஒப்பிலா அண்டர் நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய ஆழித்துள்ளார் இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டா ஒரு முறை நம்ம ஆன்மீகம் வளர்வதற்கு பக்தி முறை இன்னொன்று உலகியல் வாழ்வுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அப்ப ஆறுசு சாப்பிடும் பெரும்பாலும் அந்த மாதிரி வாழைப்பும் இவங்க எந்த வாழைப்பும் இந்த வாழைப்பும் சிறப்பு சரியா வராது பச்சை வாழைப்பழத்தை ரெண்டாவது அத நச நசன படிக்கிறது ரொம்ப லேசு ரொம்ப கடினம் பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை அதனால ஒரு முழுக்கே போட்டுது வேண்டாம் வாழ போனா ஜென்மத்திலே வேணான் தோர்ப்புங்கிறது எல்லாமே போயிடுச்சு கசப்பு நமக்கு வேண்டான்னு போட்டது பாவக்க மாட்டதுனா அதனால் ஆறு சுவைத்திரத்தின் எனவே இம்மைக்கும் அருமைக்கும் ஏற்ப வந்தது இப்படி இருக்கின்ற பொழுது இல்ல நீலுமான செல்வனிலன் தோழின் ரித்திய தோழனாரன வாடினாள் எப்படி இருந்தாருனாரு இறைவனுக்கு தோழர் ரெண்டு பேர் பெருமானுக்கு தோழர் ரெண்டு பேர் ஒருவர் குபேரன் இன்னொருவர் சுந்தரமுன் சுவாமி ரெண்டு பேர் தோழர் இங்கே இறைவனுடைய தோழனாராக குபேரன் போல வாழ்ந்தார் ஆருமே அந்த நல்ல அடியவர் வழிபாடு பெருமானத்தில் அன்பு நல்ல உழவு தொழில் வாய்வி தவறாத ஒழுக்கம் நல்ல சிவபூஜை செல்வம் எல்லாம் குபேரம் கூட இருக்கும் போது திருவுள்ளத்திற்கு சென்றது பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு சென்றதான் என்ன செய்தாராம் பெருமான் அவர் இந்த அடிய பெருமை இளையான்குடியில் இங்கே பரமகுடி பக்கத்தில் இருக்கட்டும் திருநாட்டு பக்கத்தில் இருக்கும் எங்கோ ஒரு சின்ன ஊர்ல இருந்து கொண்டு ஒரு ஒரு அடியவர் உலகம் எல்லாம் எந்த படிக்க போறோம் அப்படி காலம் எல்லாம் காலம் கடந்து இடம் கடந்து இப்படிப்பட்ட ஒரு அடியவர் பெருமை தெரிய வேண்டும் என்று யார் கருதினார பெருமான் கருதினான அதோட இன்னொன்று என்ன விளக்கணும்னு கருதினான்னு கேட்ட எல்லாரும் பணம் இருக்கும் போது இருக்கும் போது மட்டும்தான் இந்த அறிவர் செய்வார் என்று கருத வேண்டாம் அல்லல் நல்கூறவான போதிலும் பல்லர் எந்த அறிவிக்க சாப்பிட்டே ஒரு வாரம் ஆகும் வறுமையிலும்ட இந்த மாதிரி செய்வாரா அந்த வறுமையிலும் செய்வார் என்பதை அறிவிக்க அறிவிக்க நான் பெரிய புராணத்தை யோகிதையா படிச்சுட்டு சோதித்தார் சொல்லப்படாது சொன்ன அவனுக்கு லட்ச மைல் தூரம் ஆண்டவன் அடியவரை சோதிப்பது இல்லை சோதிப்பது அவனுக்கு அறிவு குறைவ பெருமான் வந்து அவனை குறைவா குறைவா குறைவா சோதிக்கிறது இவ்வளவு செல்ல வளத்தில் இருக்கின்ற பொழுது மட்டுமல்லாமல் பருவ வறுமை கொடிய வறுமையா இருக்கு அப்பவும் இது செய்வார்னர் அப்பவும் இது செய்வாரனர் அப்படி செய்வார் என்பதை நாம் எல்லாம் செய்தாரே தவிர தாம் சோதனைக்காக அல்ல மல்லர் என்ப அறிவிக்கேவி மல்லல் நீடிய செல்வம் எல்லாம் நாள்தோறும் மாறி வந்து ராஜ பெருமான் திருவிழா கொண்டாராம் அந்த செல்வம் எல்லாம் எப்படி வந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா எப்படியோ போட்டு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது தெரியாது போறதும் தெரியாது சொன்னார் நல்லவையெல்லாம் தீயவாம் தீயும் நல்லவாம் செல்வம் செய்யிருக்காரு தெரியல அரங்கு எதுவும் தீயவாம் எண்ணி செஞ்சிருப்ப எல்லாம் செஞ்சிருப்ப ஆனா வரும வந்து இருக்கும் எப்படியோ சார் அந்த புண்ணியம் பாருங்க எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்காரு பாருங்க எலக்ஷன் நிதிக்கல மற்ற திமுரு தண்டம் எல்லாம் பண்ண மாட்டார் நல்ல பருமை சாருங்க ஒன்னும் செய்ய மாட்டாங்க ஒரு தவறே செய்ய என்னமோ பாருங்க பத்து வருஷம் நொடிச்சு இன்னொரு ஆளு நேர் இருக்கு மருதல என்னமோ பாருங்க நேற்று வரைக்கும் அன்னக்காவிடையாருந்தா இதுக்கு முதல் நம்பர் பாருங்க இன்னைக்கு நாலாவது மாடிய இன்னைக்கு சொல்லாது எங்க திருவள்ளுவர் சொல்லி முடிச்சார் நல்லவையெல்லாம் தீயவா சில நன்மைகள் கூட தீமையாக முடிந்து விடுகின்றன தீயவை எல்லாம் நல்லவாம் தீமையா அழிஞ்சிருப்பான் அதெல்லாம் நல்லதா இருக்கும் எதுக்கு செல்வம் செயற்கு அப்படின்னு எதனால எதனால திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது திருக்குறள் அவ்வளவுதான் இருக்குது எதனால் எதனால பரிமேள முறையெல்லாம் படிக்கிறதுக்கிறதுக்கு என்ன காரணம் சித்தப்பா பெரிய பராவா குரல் எ இருக்குள்ளவாம் எதற்கு செல்லும் பெறுவதற்கு நல்லவையெல்லாம் கூட நல்லவா ஒரு சமயத்தில் என்ன சாமி எனக்கும் சொல்லு சொல்ல வந்த போது எல்லாம் வணக்கம் எல்லாம் சொல்றோம் சொல்லிட்டு பேசுறோம் நடுத்த பேசும் போது நடுப்பு எங்க பேசுறாரு அதான் தொடக்கத்திலே சொல்லிட்டுமே பிரச்சனை இல்ல பாலமுனுடைய திருவள்ளேக்கத்துல சுவாமியுடைய திருவண்ணு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அதிகாரது நான் மனசு தவறு என்று சொல்றது நல்லவன் சொல்றது கெட்ட நல்லவையெல்லாம் போது ஒருத்த ஒரு சமயத்தில் என்ன பண்ண சில பேர் ஆடி பட்டம் தேடி வந்து மற்றவங்க எல்லாம் கதிர் முடிச்சிருக்க என்ன அந்த வருஷத்துல என்ன கேட்டா அந்த நேரம் ஒரு புயல் வந்து அடிச்சு சுத்தமா நல்லா கதிர் வர்ற நேரம் ஒரு பத்து நாள் அறுவடைக்குள்ள தொலைச்சு விடு ஒரு முண்டம் அது ஆடி மாசம் ஆவணி மாசம் விட்டு ஆவணி கடைசி புரட்டாசியில மட்டும் நம்மள்தான் ரெண்டு தெளிச்சுமே குறும்புல தெளிச்சு வச்சா அவனுக்கு அந்த மழை ஒண்ணுமே பண்ணாது இது எப்பாவது நிகழும் பாருங்க சாரு எங்களுக்கு ஆடி மாசத்துல இருந்து உயிரை விட்டு அடாடா எரு போட்டு தண்ணி போட்டது அது தண்ணி சுத்தமா அடிச்சு விட்டது பாருங்க ஒரு நெல் பேர்ல இந்த பய கடைசியில் போட்டா திமுரு ஓகேன்னு நினைக்கிறான் சார் ஐபிஎஸ் மாதம் அறுநூறு மூட்டை நல்லவையெல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்லும் இத்திருக்குறான் திருக்குறள் வந்து உலகியல் நீங்கள் திருக்குறளை பெற்றதெல்லாம் உலகியலை பெற்ற மாதிரி உலகியலை பிரட்னாய எதுவும் அதெல்லாம் திருக்குறள் திருக்குறள் பிரட்னா எதுவும் அதெல்லாம் உலகியல் அப்படி இல்லவா செய்திருக்க எனவே இப்படிப்பட்ட நம்முடைய பெருமான் இவருக்கு என்ன செய்தார்னார் இந்த மாதிரி எப்படியோ வறுமையை அப்படியே தன்னை மாறி இருக்க உள்ள கடன்கள் தக்கன கொண்டு பின் கடைசியில குறைச்சார் காய்கறி குறைச்சார் உணவு குறைச்சா குறைச்சார் இருக்கிற பணமே குறைஞ்சி போச்சு என்ன செய்ய இனி மனுஷன் விற்கல தன்னை விக்கல மற்ற வித்துட்டா அவ்வளவு வித்துட்டா அப்ப என்னமே என்ன பண்றது ஒண்ணும் செய்ய முடியல செய்ய முடியல ஆனா அரியார் வந்துட்டா அவரை கொண்டு வந்து மன்னிப்பு வந்து சுவாமி பால் இருக்கு சாப்படுங்களே என்று ஒரு வாரம் பட்டி நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்றதுங்க ஒரு காலத்துல எல்லாம் போட்டாங்க அவ்வளவுதானு ஆட்டம் வச்சு கொடுத்து வச்சா என்ன அர்த்தம் போர்த்தம் சொல்ல மாட்டேன் அப்படிப்பட்ட தன்னை மாறி இருக்க உள்ளன கடன்கள் சங்கலீகத்தில் ஒரு பாட்டு பாரி வந்து எப்படி இருப்பான் ஒன்னும் ஊர்த்தே தன்பரம்பு நன்னாடு முன்னூறு ஊரும் பரிசுலர் பெற்றனர் பரம்பு நாடு எத்தனை ஊருடைய முன்னூறு ஊர்தே தன்பரம்பு நன்னாடு இப்ப என்ன முன்னூறு ஊரும் பரிசுலர் பெற்றனர் சரியப்பா நான் வந்த நேரத்தில் யார் இருக்கார் பாரியும் குழந்தை கபிலர் பாண்டார் நான் இருக்கிற எங்க பாரி இருக்கிறான் நாங்க போய் கேட்டா என்ன தர்றது தருவான் குன்றும் நீர் பாடின சிலனி அவன் மலை மட்டும் தங்கிட்டு ஊர்லாம் கொடுத்துட்டான் மலை இருக்கு அது பொண்ணு சரிசாமி அந்த மலையும் கொடுத்துட்டா அப்புறம் என்ன தருவான் அறம்பூண்டு இறப்பின் வாரியன் என்னான் அவர் வரையன் ஒண்ணுமே அவன் மட்டும் இருக்கும் போது நான் இருக்கிறப்பா என்ன வேணும் உங்களுக்கு நீங்க வந்து எனக்கு அந்த பையன் தூக்கிட்டு வரலாம உடனே வந்து தன்னை மாறி உள்ளன கடன்கள்